அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தூ மாற்று மத அன்பர்கள் முஸ்லீம் சகோதரர்கள் இப்படி இரண்டு பேரும் இரண்டு குழுவினரும் கூட்டாக இருந்து ஒரே இடத்துல வந்து அல்லது ஒரே சகனில் ஒரே பாத்திரத்தில் சாப்பிடலாமா என்பது கேள்வி அதாவது இந்த விஷயத்தில் வந்து கொஞ்சம் தஃ்சீல் ஒரு சின்ன ஒரு விரிவு இருக்குது என்னன்னு சொன்னால் இஸ்லாமியை நேரடியாக எந்த தடை செஞ்சதாக எதுவும் இல்லை ஒரு அந்நிய சகோதரர்களோடு இருந்து ஒரே கூட்டாக ஒரே தட்டில் வந்து சாப்பிட்றது சம்மந்தமாக இஸ்லாம் எந்த தடையும் என்ன செய்யலை செஞ்சதாக நேரடியாக எந்த செய்தியும் இல்லை ஆனால் சில விஷயங்களை நம்ம வந்து இது அதாவது நிபந்தனைகளோடு புரிஞ்சுக்கொள்கிற அமைப்பில் நம்ம பார்க்கலாம் உதாரணமாக இப்போ காவிர்களை பொறுத்த வரைக்கும் முஸ்லீம்கள் பேணக்கூடிய சுத்தத்தை முழுமையாக பேணக்கூடியவர்கள் அல்ல சிறுநீர் கழிக்கிற விஷயத்தில் மற்ற ஹராம் ஹலால் விஷயத்துல எல்லாம் அதே மாதிரி பேணக்கூடியவர்கள் அல்ல அப்போ எங்களுக்கு வந்து அந்த சங்கடம் இருந்தால் அது சங்கடங்கள் இருந்தால் அதை வந்து அவரை வந்து நம்ம தவிர்க்கிறதான் அந்த இடத்துல ஏற்றமானது ஏன்னா எல்லோரும் எல்லா முஸ்லீம் சகோதரர்களும் அந்த அசில் அவரோடு சேர்ந்து சாப்பிடலாம் என்ற தடை சாப்பிடுவதற்கு தடை இல்லாது விட்டாலும் கூட அந்த அமர்கிற நேரத்தில் ஒரு முஸ்லீம் சகோதரர் எலும்பி போக அது காரணமாக இருந்துடக்கூடாது ஏன்னா அசுத்தம் என்கின்ற தன்மை அவர்கள்ட்ட இருக்கிறது அது அவர்களே சொல்லக்கூடிய விஷயம் நாம் அந்த விஷயத்தில் என்ன செய்யலாது நாங்கள் அவர்களை மட்டம் தரம் தாழ்த்தி பார்ப்பதோ என்பது அர்த்தமல்ல அவங்க வந்து சிறுநீர் கழித்தல் விஷயத்தில் சுத்தம் செய்யணும்னு சொல்கிறவங்க இல்லை முஸ்லீம்கள பெரும் அசுத்தமாக பார்க்கக்கூடியவர்கள் அப்போ அந்த மாதிரியான அதாவது ஒரு சந்தேகம் உள்ள ஒரு சகோதரர் அந்த இடத்துல இருந்து போக வாய்ப்பு இருக்குது சொன்னால் அப்ப என்றளவுக்கு நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா இந்த முஸ்லிம் சகோதரருடைய மனோநிலையை தான் அந்த இடத்துல அவதானிக்கணுமே தவிர இவருடைய மனோநிலையை நம்ம அவதானிப்பதல்ல ஆனால் நம்ம பழகக்கூடிய உறுதியாக சுத்தமாக இருக்கக்கூடியவர் என்று தெரிந்த ஒரு சகோதரர் வந்து நம்மளோட சாப்பிட வருகிறார் சொன்னால் அவரோடு சேர்ந்து சாப்பிடுவதில் எந்த அதாவது தடையும் இல்லை மார்க்கும் என்ன செய்யலை தடை செய்யவில்லை எனவே முதலாவது என்ன புரிஞ்சுக்கணும் அசில் அடிப்படையில் ஒரு அந்நீரோடு ஒரு முஸ்லீம் சேர்ந்து சாப்பிடுவது ஹலால் ஆன உணவி ஒரு அந்நீரோடு ஒரு முஸ்லீம் சேர்ந்து சாப்பிடுவதுக்கு தடை இல்லை ஆனால் அதே நேரம் அந்நீரை பொறுத்த அதாவது இஸ்லாம் வந்து அவர் அசுத்தமான விஷயங் அசுத்த அசுத்தம் என்கின்ற பகுதியோடு அதாவது டீல் பண்ணக்கூடியவர் அதாவது இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த சுத்தம் அசுத்தம் என்கின்ற அந்த வழிமுறைகளை பேணாதவர் அப்போ அப்படிப்பட்ட சகோதரரோடு நம்ம உட்காருகிற நேரத்தில் அவர் வந்து இந்த மாதிரியான விஷயங்களில் சுத்தமானவர் என்பதை உறுதிப்படுத்தி கொண்ட பின்னால் நம்ம அப்படி உட்காரலாம் அப்படி இல்லாமல் அப்படி நம்ம உட்கார வைச்சோம் சொன்னால் நிச்சயமாக ரெண்டு மூன்று முஸ்லீம் சகோதரர் அது பாதிக்கப்பட்டு அதை விட்டு ஒதுங்கினாங்கன்னு சொன்னால் அதே மீது குற்றமாக என்ன செய்யும் மாறிவிடும் என்பதை புரிந்து வேண்டும் எனவே இந்த அடிப்படையில் இதை அணுகினோம் என்று சொன்னால் எந்த கிடையாது